நற்றிணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் உணவு இன்னைக்கு செய்யப்போகிறது கொத்தமல்லி கார தோசை செய்ய தேவையான பொருட்கள் தோசை மாவு அரை கிலோ தனியா ரெண்டு ஸ்பூன் தக்காளி ஒன்று காஞ்சி மிளகாய் எட்டு உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல தோசை மாவு நம்ம வீட்டில் வச்சிருக்க தோசை மாவு எடுத்து வச்சுப்போம் அப்புறம் ஒரு சாப்பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் இந்த தனியா தக்காளி தக்காளி கட் பண்ணி போட்டு அதிகம் வதக்கிப்போம் தனியா வறுத்துருவோம் இந்த காஞ்ச மிளகாய் எட்டு சொல்லியிருக்கேன் கம்மியா வேணும்னா நம்ம காரத்துக்கே தமாரி நமக்கு எவ்வளவு அது மாதிரி போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா கிள்ளி போட்டு அதையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆறின் எதோ போட்டு அதை வந்து அரைச்சிக்கணும் இந்த அரைச்சதுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு கலந்து மாவுல கலந்துடலாம் தோசை மாவுல கலந்தாலும் ஒரு ஆரஞ்சு கலர் வரும் மாவு அப்பயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமும் போட இந்த மாவு நல்லா உப்புன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு தவா வச்சு தவா காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த தோசை மாவை ஊற்றி ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொத்தமல்லி கார தோசை தயார் இது வந்து கலரும் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் எப்போ ஒரே மாதிரி தோசை செய்யறதுக்கு இது டிஃப்ரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்